பாடம் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது ஒருவருக்கு ஒருவர் பகைமை கொள்வது உறவை முறிப்பது புறக்கணிப்பது கூடாது அல்லாஹ் நிச்சயமாக ஒன்பதாவது அத்தியாயம் பத்தாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இறை பணிவாகவும் இறை மறுப்பாளர்களிடம் கடுமையாகவும் அவர்கள் இருப்பார்கள் ஐந்தாவது அத்தியாயம் ஐம்பத்தி நான்காவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹுவின் தூதர் ஆவார் மேலும் அவரிடம் உள்ளவர்கள் இறை மறுப்பாளர்களிடம் மிக கடுமையாகவும் தங்களிடையே இறக்க உணர்வுடனும் நடப்பார்கள் நாற்பத்தி எட்டாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது வசனம்